நீர் தொழும்புள்ளார் அந்த பெருமானை எப்படி நினைப்பார் நினைப்பார் வாயில் இருந்தவர்கள் சொல்லாலும் நினைப்பார் மனத்தால் நினைப்பார் அப்ப மனம் மொழி மெய் அப்ப மனத்தால் நினைவது மொழியால் பாராட்டுவது அல்லவா செயலால் தொண்டு செய்வது செயலால் தொண்டு செய்வது இதெல்லாம் அருமையா நம்முடைய திருரங்கமாலையில் பாடினார் அப்ப சுவாமிகள் நெஞ்சே நீண்டாய் சொல் பயன் என் உடம்பு மூன்று கர்ணங்களாலும் ஆண்டவனுக்கு வணக்கம் செய்ய வேண்டும் சொல்ல மாட்டான நிலைமிசை நீடு வாழ்வார் மானடி சேர்ந்தார் என்கிறார் திருவடி சேர்ந்தார் இப்போ அது கருப்பு காகிதம் குரல் இது மலை நிச்சயி நான் மானடி சேர்ந்தார் இருந்தாங்களே மக்கும் பயல அது பேசாதடா மானடி சேர்ந்தார் அவனுடைய திரு சிறந்த திருவடியை நினைந்தார் என்னடா மானடி சேர்ந்தார் அப்புறம் நிலமி செய்டு வாழ்வார் வருது அப்ப நீடு வாழ்கின்ற ஒருத்தருக்கு சொல்லும் போது மேலே அனுப்பிச்சுட்டிய திருவடி சேர்ந்தார் என்பதற்கு மலமிசையே மானடி சேர்ந்தார் அந்த மலரின் கண்ணே சென்றவனது மாற்றிப்பட்ட இறைவனுடைய திருவடியை நினைந்தவர் என்ன செய்ய மனத்தால் நினைதல் சொல்லுக்கு சரியாவது போயிட்டார் என்பதற்கு சிங்கம் ஏன்னா தப்பி தவிர இந்த சேர்ந்தாருங்கிறதுக்கு தான் இது ஒரையா அல்லவா பின்னால் நூற்றாண்டு அந்த நூற்றாண்டி போன நூற்றாண்டு நூற்றாண்டு அது அப்ப வேற எதுக்கும் எழுதுறாங்க மக்கு பயல சேர்தல் இடைவிடாது நினைத்தல் என்று எழுதுன அதுல வேற ஒரு மருகு சேர்தல் தான் நினைத்தல் தான் பொருள் என்னைக்காவது நினைக்கிற தீவிர தீவிர நினைக்கக்கூடாது சங்கரகர சதுர்த்தி என்னைக்குத்தான் விநாயர் கோயிலுக்கு போறதுன்னு வச்சுக்கப்படாது சிவசிவ சஷ்டி என்னைக்குத்தான் முருகன் கோயிலுக்கு போறதுன்னு வச்சுக்கப்படாது திருவாதிரை சிவபெருமான் கோயில் போறதுன்னு வச்சுக்கப்படாது ஏகாதிசியா பெருமா கோயிலுக்கு போறதுன்னு வச்சுக்கிவ இடைவிடாது கிடைத்தார் இந்த இடைவிடாதுன்னு போன்ல பண்ணாங்க திருவள்ளுவர் தம்பி சேர்த்த என்பதற்கு என்ன எழுத போறேன் நினைந்தார் எப்படி நினைந்தார்னு எழுத போறேன் இடைவிடாதுன்னு சேர்த்துக்கன்னு சொன்னாரா திருவள்ளுவர் இல்லை அறிவு ஞான பெரிய பெற பக்கத்து மேன்மிக்க பால் பால் கிரியட எல்லா பாலும் பசுவின் பாலாக மாடா பால் எல்லாம் நல்லாவின் பாலாம் நோய் மாடாது போற போக்கால் கள்ளி பால்தான் இருக்குது பால் தான் நூலெல்லாம் வள்ளுவசை நூலாமோ உலகத்தில் விழிஞ்சா புத்தகம் நினைச்சா புத்தகம் எழுதி திருக்குறள் போல ஒரு நூலாகுமான் நூலெல்லாம் வள்ளுவர்த்தி நூலாமு ரெண்டாச்சு எத்தனையதான் எத்தனையோ நூலுக்கு உரை எழுதுறான் எழுதுறான் எழுது பிரிவில் எழுதுறான் பாரில் பறித்த உரையெல்லாம் பரிமேலகர் உரையாமு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஒரு அருமையான பாட்டு இன்னைக்கு சொன்னது இல்லை அப்ப உலகத்தில் பால்னா ஆவின் பால் சிறந்தது போல நூல் என்றால் திருக்குறள் சிறந்தது போல உரை என்றால் பரிமையல் உரை சிறந்தது முருகா முருகா அதனால தேர்தல் இடைவிடாது நினைத்தல் அப்ப நினைக்கணும் மனசினால இது மாதிரி அஞ்சாறு குரல் பாரு அரவாடி அந்த தாள் சேர்ந்தால் தனக்கோமில்லாதான் தாழ் சேர்ந்தார் அறவாடி அந்த சேர்ந்தார் அப்படிவிடாது பொருள் புரிந்தார் இந்த புரிதல் விளங்காது புரிதல் எப்பொழுதும் சொல்லுதல் இருதான் ஒன்றான் நினைச்சேன் இவர் கெட்டேது புரிதல் எப்பொழுதும் கோலில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை மனம் மொழி மெய் ஆகிய மூன்றாணம் வணங்க வேண்டும் என்பது திருவள்ளுவரே சொன்னது சொல்றேன் எதிர்த்தாலும் முதல் ஞானிங்கிறேன் அப்ப நம்ம ஆனாயர் எப்படி வலுத்தின அதுக்காக சொல்ல வந்த ஆனாயர் என்ன செய்தார் வாயின மெய்யில் வழுத்து மனத்தேனில் வினைப்பாலில் மனத்தால் இணைந்து வாயினாலவன் பொருள் சேர்ப்புகடி பேசி தலையினாலவனை வணங்கி காலால் வளம் வந்து இப்படியெல்லாம் செய்தான் பேயுடன் ஆடு திராணடி அல்லது பேணாதார் அப்படி வணங்குவாராம் இந்த ஆணாயர் குளத்தில் பிறந்தவர் இப்படியெல்லாம் வழிபாடு செய்வாராம் என்னத்தை எப்படி செய்வார்னர் மாடு மேய்க்கிறத பத்தி சொன்னார் பெரிய புராணத்தில் மாடு எப்படி மேய்க்கணும் அது கூட எங்க பெரிய பிராணம் சொல்லுகிறது பெரிய பிராணம் சொல்லுகிறது ஆணீரை கூட கண்கூர வில் கோடு சென்றேரி காலையில ஒன்பது மணி ஆயிடுச்சுன்னா எல்லாம் அந்தந்த மாடுகள்லாம் எல்லாத்தையும் சேர்த்து மாடு கண்ணெல்லாம் அழைச்சிட்டு போவார் சென்றேரி காணூரை தீய விலங்குறு நோய்கள் கடிந்தெங்கும் மேய்க்கிறன்னு எப்படி இருக்குன்னு தெரியுமா கொசு பிடுக்கிற இடமா இருக்காது எது மாடு இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இடமா இருக்கணும் பசும்புள் தரையா அது வந்து பாவம் கால உதடி உதவி நாக பாம்புகள் இருக்காம நல்ல பசும்புள் தரையில மேய்பாரிவெய்க்கிற இடம் எப்படி இருக்கணும் அப்படிப்பட்ட இடமா இருக்கணுமா சரி தூணறு மென்புல் அருந்தி அருமை அருமை புல்லு அதுக்கு ரெண்டு அடிம்புடி தூய்மையான புல் அதுல வந்து எங்கேயாவது மலை கழிவு செய்து நாய் கழிவு செய்து விட நீங்க நிறைய அருகம்புல் அருமையா வந்தீங்கன்னு சொன்னா அது பார்த்தாலே அழகா இருக்கும் விநாயகப் பெருமானுக்கு ஏற்றது ஏற்றது ரொம்ப அருமை அதனால அந்த அருகம்புல்லாம் ரொம்ப ஏற்ற இடம் அந்த மாதிரி தூயதாய் நல்ல செழுமையாய் இருக்கிற அந்த பசும்புல மேய்க்கணும் தூணரும் மென்குள் அருந்தி விரும்பிய தூணி உண்டு நல்ல கால ஒன்பது மணிக்கு ஓட்டு போனார் பதினோரு மணி பதினொன்றரை மணி வரைக்கும் மேய்ப ரெண்டரை மணி நேரம் வயிறார மேயும் உடனே வெயிலும் வந்துட்டுதான் ஏண்டா ராஜா இப்ப இப்படி பாக்குது போச்சு வேணும் யாரும் மலங்கழுவுறது இது கடுவது ரொம்ப அருமையான நீர் அதுல கொண்டு போய் விடுறது தண்ணி தண்ணி குடிக்கும் தண்ணி எங்க மேய்க்கணும் எந்த தண்ணிய குடிக்க வைக்கணும் என்பதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்கிறது தூணீர் உண்டு ஆயம் உலப்பில பல்க அளித்துள்ளார் இப்படி மேய்த்து இப்படி தண்ணீர் அரிசி இருப்பாராம் சரி அழைச்சுக்கிட்டு போறது எந்த மாடுகளை கன்றோடு பால் மறை நாகு பரப்பன பாலாவும் மென் புந்தலை மென் தீனை ஆணோடு நீடு புனித்தாவும் வென்றி விடை குளமோடும் இழந்தோறும் வெண்பேரே துண்டி நிறைந்துல சூடலுடன் பல அருமையினும் அருமை சரி இப்படி எல்லாம் பகல் அருமையா மேய்த்து நரும்புல் காட்டி உறங்க வைத்து அந்த மாட்டை அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போனாட்டு போன ராத்திர அந்த மாடுகளை கட்டுகின்ற கூடங்கள் எப்படி இருக்கணும் மாட்டு கொட்டகை எப்படி இருக்கணும் மாட்டு கொட்டக எல்லாத்தையும் வரிசையா கட்டப்படாது இந்த பிற இந்த பிற பசுமாடு காலமாடு எரும் மாடு அப்படி கட்டப்படாது தனித்தனியா மாட்டுக்கோட்டையா இருக்கணும்டா அது என்ன சாமி மாண்புமிகு அமைச்சர் சோழ நாட்டின் மாண்புமிக அமைச்சர் அமைச்சருக்கு அமைச்சர் கவிஞருக்கு கவிஞர் உலகியல் தெரிந்த பெரியவர் பெரியவர் பல்கலை குறிசி பல்கலை குறிச்சு அதனால எங்க எப்படி ஒண்ணு கன்றோடு பால் மாரை நாகு கரப்பன பாலாவும் இந்த கன்று கோட்டை மாடு பாருங்க அந்த மாதிரி இருக்கிற மாடுகள் எல்லாம் தனியா கட்டணும் ஏன்னா அதுக்கு அடிக்கடி எது ஞாபகத்துக்கு வரும் கண்ணுட்டி ஞாபகம் நாம என்ன பண்ணுவோம் கண்ணுட்டி போய் பால் கறப்போம் அந்த கண்ணுட்டி துள்ளும் துள்ளும் இருக்கும் அது தாய்கிட்ட துள்ளுச்சுன்னா என்ன பண்ணும் மாடு நக்கிக் கொடுக்கும் இல்லைங்களா தாய்ப்பசு இது போய் அப்படியே நின்றுட்டு கருத்து கொடுத்து இது அப்படியே நக்கும் இதெல்லாம் செய்யும் ஆகவே கன்று குட்டின்ற மாடுகள் இருக்கு பாருங்க அதுக்கு தனியா மாடு கூட்டையா இருக்கணும் ஜீவ ஜீவ புண்டாலை நீடு பூனித்தாவும் தப்பு சினை வயிற்று இந்த கண்ணூட்டி வயிற்று தனியாக ஏன் அது வயிற்று ஒன்னு தாங்கிட்டு சிரமப்படுது நீங்க இந்த கண்ணூட்டி போய் அதை மோதிச்சு அதனாலதான் கன்று போட்ட மாடுகளுக்கு தனி கொட்டக இந்த சென மாடா இருக்கிறதுக்கெல்லாம் தனி கொட்டக சில மாடுகள் சாப்பிட்டு புல்லு எட்டு மாசம் ஒன்பது மாசம் ஆச்சுன்னா தாய்மார்களுக்கு ஏற்பட மாதிரி தானே புல் அப்படியே முட்டும் கண்ணு இது தின்னு அப்படிங்க சினை மாட்டை எப்படி கட்டணும் தனியா கட்டணும் தனி கூடமா இருக்கணும் மூன்றாவது வென்றை விடை கூல மோடும் காலமாடுங்க அதெல்லாம் தனியா கட்டி இருக்கணும் திமர் பண்ணிட்டு இருக்கும் பண்ணிங்களாணத்தில் மாடுகளுக்கு தொழுவது போட்ட கா மாடா இருந்த அது தனியா எருமையா இருந்தா பேசவே இல்லை அது தாமிய அறிக முருகா முருகா ஆவிரை குளம் அப்படி பல்க அளித்தென்றும் கோவலர் ஏவல் புரிந்திட ஆயர் குலம் வேன் காவலர் தம்பெருமானடி அன்புரு காணத்தின் மேவு துளைக்கருவிழல் வாசனை மேல் கொண்டார் அருமை ஐயா மாடு காலில் ஒன்பது மணிக்கு ஓட்டு போனா பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த மாடு மேய்க்கிறது அப்புறமேல அந்த தண்ணி வைக்கிறது அப்புறமேல அது படுக்கு வைக்கிறது இவர் அது வரைக்கும் என்ன பண்ணுவார் அல்ல மாடல்லா என்ன செய்வார் ரொம்ப வாசிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிரியம் அதனால நல்ல அருமையா குடல் இருக்கும் அந்த குடல் எடுத்து வாசிட்டு மாடுகள் குடல் உண்டு இங்கே அரியவர்கள் குடல் உண்டு முருகப்பெருமான் குடல் வாசிப்பார் ஆமா எங்கே கண்டீர் திருமுறையில தான் இருக்கு முருகப்பெருமான் குடல் வாசிப்பா மட்டுமா வாசிப்பா இல்ல என்னென்ன கோட்டு வாத்தியம் அத்தனையும் வாசிப்பாரான் என்னென்ன உலகத்தில் இயங்கள் அது இந்த மாதிரி இந்த இசைக்கருவிகள் இருக்கும் அத்தனையும் வாசிப்பார்கள் ஆல்ரவுண்ட் முருகப்பெருமான் யார் சொன்ன திருமுருக ஆட்டுப்படை கோட்டன் குறும்பல்லியத்தன் தகரன் மங்கையன் புகரில் சேவலன் கொடியன் எங்க ஆள் எப்படி பர்சனால் நெடியது தொடி அணி தோழன் அருமையா பாடுவார் தா எங்க முருகப்பெருமான் அடே நரம்பு ஆர்த்துரல் தொகுதியொடு அவர் பாடினார்னா யாராவது தொழில் இருக்கிறவன் ஏதோ யாழ் வாசிக்கிறாங்க அப்படின்னு இல்லையா முருகன் வாசிக்கிறார் யாழ் வேறு பெருமானுடைய அந்த தொண்டை வேறு இல்லாம நரம்பு ஆர்த்தல் தொகுதியோடு மருங்கில் கட்டிய நில நேர்பு துயில் என் மாப்பிள பெரிய அவர் ஆடை எப்படி கட்டிருப்பாருனாரு இப்ப மைனர்கள் கட்டுறாங்களா அது மாதிரி கட்டுவார்கள் அது பாட்டு கூட்டிட்டே வருமோ தரையில கொடுத்து வச்ச பெரியடத்துக்கு பெரிய புள்ள அரசு செல்ல உட்காந்துரும் எங்க பாக்கணும் எங்க ரத்தனிரி டி பாருடா குன்றுதோராடலும் நின்ற அதன் எங்கே குன்றுகள் இருக்கவோ அங்கெல்லாம் எங்கள் முருகப் பெருமாட்டுமா குரல்சிப்பார் பல வாசிப்பாய்ப்பாட்டு அருமையாக வாசிப்பார் தலைவர் எல்லா யானும் முருகப்பெருமானை பற்றி முதல் முதல் பேசிய நூல் திருமுருகாட்டு போது கொட்டீர்கள் முருகா அதனால இவர் என்ன அருமையா துளைக்கருவி புல்லாங்குடல் என்பதற்கு துளைக்கருவி என்று தமிழர் பேர் வைத்தாங்க ஏன்னா ஏழு தொலை வச்சு அந்த ஏழு தொலைலா ஒரே ஒரு தொலைக்கும் இந்த தொலைக்கும் இடைவெளி வேணும் அதுபோல ஒரு தொலைக்கும் அந்த சின்ன தொலைக்கும் இடைவெளி வேணும் இதே மாதிரி இந்த இதில் மட்டும் வாயில வச்சுக்கிட்டு அதை மட்டும் கையில வைத்து சிப்பது தொலைக்கருவி புல்லாங்குடல் தமிழர் என்னென்னலாம் கண்டுபிடிச்சான் தெரியுங்களா அவனை போல மிக உயர்ந்த அறிஞன் இருந்ததே இல்லை அப்படி ஒரு காலம் இருந்தது இருந்தது இருக்கின்றது என்று சொல்வது இருக்குல்ல என்ன விட்டுட்டா தொடர் விட்டுட்டான் இல்லன்னா இவ்வளவு விசை கருவிகளா தோல் கருவி தொலைக்கருவி நரம்பு கருவி அடார அதுல எத்தனை ஒவ்வொன்றும் ஒரு அருமையா வாசிக்குமே மிடற்று கருவி தொண்டையில் பாரு களத்தோடு புனர்தமை கண்டத்தால் பாடத் தொடங்கும் மாதவி பாடப்படலாம் எப்படி அந்த யாழ்னுடைய ஓசை இந்த அம்மாவுடைய தொண்டையினுடைய ஓசை ரெண்டுக்கும் வேற்றுமையே தெரியாதான் இந்த களத்தோடு புனர்த்தமைந்த கண்டம் இந்த யாழ்னுடைய ஓசையோடு இந்த கழுத்து அந்த மாலுக்குதான் கண்டத்தால் பாடத் தொடங்கும் இப்படிப்பட்ட குடல் வாசித்தாராம் இந்த குடல் வாசிப்பதை பத்தி ரொம்ப அருமையா நம்முடைய சிலப்பதிகாரத்தில் அந்த ஆட்சியர்கள் கண்ணபிரான் வருவதற்காக ரொம்ப அருமையா பாண்டதெல்லாம் ரொம்ப அருமையா செய்தார் காணல் வரின்னு ஒண்ணு வேனில் வரின்னு ஒண்ணு ஆட்சியர் குறவின்னு ஒண்ணு குன்றக்குறவின்னு ஒண்ணு குன்றக்குறவின் ஒண்ணு குன்றக்குறவிங்கிறது மலையில் இருக்கிற மக்கள் குறவர்களா சேர்ந்து குறவை பூத்தாரு ஆட்சியர்ங்கிறது இந்த இளையர் குளத்தில் பிறந்த பெண்கள் பெண்களா சேர்ந்துக்கிட்டு அந்த குறவையாடு வரியில ரெண்டு குறவையில ரெண்டு இல்ல சின்னூலுக்கு சின்னாய் நூலுக்கு நாடக நூலாய் இயல் நூலுக்கு இயல்நூலாய் பாடியது சிலப்பதி யாரு மறக்க முடியாது அதுல அந்த ஆட்சியர் குறவையில அது அதெல்லாம் பாடுறதுக்கு இப்ப நாதியே கிடையாது நாதியே பா சுந்தரேசனார் ஒருத்தர் இருந்தார் கும்பகோணத்துல அவர் பாடா பான்னது அதுக்கு இன்னைக்கு பாடுறாங்க யாருன்னா அவருடைய மாணாக்கர் ரெண்டு பேர் சென்னையில் இருக்கிறாங்க ஒரு ஒரு வைத்திலிங்கம் கோடி லிங்கம் பேர் கும்பகோணம் சுந்தரேசனாருடைய இசையை இந்த ரெண்டு பையங்க தான் பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க பாடுற மாதிரியே பாடுவாங்க இந்த ஆக்கியர் குறவை எல்லாம் அவர் பாடினாருன்னா மதுரை அதெல்லாம் ஒருத்தரும் பாடமா கிடையாது தர்மபிச்சியர் பழைய செட்டே சொல்றேன் நீங்க பழைய செட்டே தெரியல ஒண்ணுமில்லாது ஒண்ணுமே இல்லாத ஆளு தை தை தை தை தை ருக்குமணி ருக்குமணி இதுல இருக்குது மக்குகள் அதனால அவர் பாடுவார் சிலப்பதியார் மாநாடு திருச்செங்கோட்டுல ஒரு காளியண்ண கவுண்டர்னு காங்கிரஸ் காரர் அவர் நடந்துவார் இந்த சிலம்பொழி செல்ல ரொம்ப நெருங்கிய வரும் நாங்களாம் பேசி ஜெயி சேத்தி யார் நம்முடைய அவை சுந்தரஸாம் பிள்ளைங்க எல்லாம் பேசி பேசி முடிக்கும் ராத்திரி ஒன்பது மணி ஆச்சுன்னா சிவன் கொடுத்துட்டு ஒன்பது மணிக்கு ஆரையும் ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி ஆகுமே சிலப்பதி யாரே சரி உண்மையா அந்த ஆட்சியர் புறவை கண்ண பிரான் நேராக வந்துடுவார் வந்தே போடுவார் அதனால தெரியாது சொல்றேன் அதை சொல்லி காட்டுறேன் சொல்லி காட்டுறதுன்னா நீங்க அவர் உண்மையா சொல்றேன் கால் தூசி போட ஆனா இப்படி பாடுவார்னு தான் தன்னை மறந்து பாடுவேன் அங்கெல்லாம் இசைக்கருவெல்லாம் துணை கருவியெல்லாம் இருக்கும் அது பாட்டு கிடைக்கும் இவர் அப்படியே தானே ஆட்சியராகி மாறிடுவார் அதுதான் இன்னைக்கு பேசுறவனோ நடிக்கிறவனோ பாடுறவனோ தன்னை மறந்தான் என்றால் நிச்சயம் நல்லா இருக்கும் இதை பாத்துக்கிட்டே இருக்கிறதோ அல்லது அடுத்த அடுத்த பேச்சுக்கு எப்ப போறதுன்னு நினைச்சா நான் உருப்பட மாட்டான்னு தன்னை மறந்து மறந்துடுவார் கன்று கூனியிலூகுத்த மாயவன் அந்த மாயவன் போது எல்லா அடிக்கும் கன்று கூணியிலா கணியூகுத்த மாயவன் இன்று நம் ஆணுள் வருவானி எந்த வருவானே ஏ கன்று குனிலா கணி உகுத்தமாயவன் கண்ண இருக்கானே அவன் குரல் எடுத்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம நம்முடைய கூட்டத்தில் வருவாண்டி அப்படி வந்தா என்ன செய்வாண்டி அவன் வாயில். பாயில் அப்படின்னு வரும்போது எப்படி வருவான் அப்படித்தான் வருவான் என்ன பெறான் அவன் பாயில் வந்து நின்னுட்டானா என்ன செய்வான் கொன்றயம் தீங்கூழல் கேளாமூ அதை அனுபவிச்சு குறை உண்மையிலே ஆட்சியர் குறைவையில நாம அந்த நூற்றாண்டு இல்லைன்னா அப்படி பாடினோம் பாம்பு கயிரா கடல் கடைந்த மாயவன் அப்படியே காட்டுவார் அவர் பாம்பு கயிரா கடல் கடைந்தது யாரு கண்ணு பிரான்லவா அது நான் கடைஞ்சது அன்னைக்கு இவர் கடைவாரு அதெல்லாம் பாட்டு எங்க சாமி நாதி இருக்கு அந்த மாதிரி பாடுறதுக்கெல்லாம் இப்ப பாம்பு கயிரா காடல் காடைந்த மாயவன் அப்படின்னா எல்லாம் கூட அதை இதுக்கெடு அருமையா முழங்குமே அடார மாயவன் மாயவன் மாயவன் கிடம் அல்ல அல்ல அலரா பாம்பு கயீராடல் காடைந்த மாயவன் இங்கு மேல் அவன் பாயில் ஆம்பலம் திங்குடல் கேளாமூத்தோழி அவர் சொல்ல கேட்கணும் போயிற்று இப்படியாக அவங்க இங்கே இருக்கு ஆட்சியர் பிறவையில் சிலப்பு யார்த்து நம்முடைய பெருமான் ஆனாயர் அதே குடல்தான் வைத்துக் கொண்டு நம்முடைய திருமங்கலத்திலே மாநிலைகள் மேய்க்கின்ற பொழுது பாடுவார் இவர் என்ன பாடுவார் ஆம்பளம் தீங்குடல் கேளாமூடி குடல் என்ன இசைப்பார் இவர் என்ன இசைப்பார் என்பதையும் என்ன இசைப்பார் குடல்ல ரொம்ப அருமை இதுக்கு முன்னால ஒரு நாலு பாட்டு சொல்றார் அதாவது அந்த குடலை எடுத்து வாயில வைத்து பாட்ட படிக்கலாம் முந்தைந்த முறை முதல் நாளில் அறிந்து நரம் இது வேற இந்த குடல் எப்படி செய்யணும் இடத்துல மாடு ராத்திரி கட்டடத்தை என்னடா அங்கேயும் சொன்ன ஏ இந்த குடல் எங்க தெரியுமா செய்யணும் இது மூங்கில் தான் மூங்கில் மூங்கில் போய் வெட்டிட்டு வந்துடுறத கொள்ளையில கொட்டாக போற மாதிரி அந்த மூங்கில் தான் வாசிக்கிறத அந்த மூங்கில் எப்படி இருக்கணும் எங்க இருக்கணும் தெரியுமா எங்கதான் பார்த்தாரோ அதனால தான் அந்த பழைய நூலாசிரியர் ஒரு நூலை படிச்சோம்னா என்னென்ன செய்ய தெரியுது அறுபத்தி மூன்று அடியோர் வரலாறு மட்டும் தெரியுது முந்தை மாரை நூல் பாராட்டின் மொடிந்த முறை எழுந்தவே அந்த முதல் நாரிரண்டில் அறிந்து நாளிரண்டு ஒரு மூங்கல் கனவில் எட்டடி கீழே இருந்தும் போய் மேலையும் போய் நடுவில் இருக்கிற பகுதியை அறியணுமா அதான் குடலுக்காகுமா குடலுக்காகுமா அடியில வேரோட அடிக்கப்படாத அல்ல மேல இருக்கிற நுனியும் அடிக்கப்படாதான் சிவ சிவ துளை நீரையாக்கி அது துளையெல்லாம் போட்டு வாயு முதல் வழங்கு துளை முதல் துளை எங்க எது என்ன பண்ணும்னு கேட்டா வாயினால ஊதரடம் அதுதான்ண்டா அப்படின்னு